الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى الاله وصحبه اجمعين قال الله تعالى في القران العليم والفرقان المجيد بعد اود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم على بذكر الله تطمئن القلوب او كما قال عليه والسلام صدق الله مولانا النبي الكريم على ذلك من புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷாநூ தலாவிற்கே ஒரு தாக்கர் சாந்தியும் சமாதானமும் கண்மனி ரசூஹி சல்லாஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவஐன்கள் தப தாவ்கள் சுகதாக்கள் சுவாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுகணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹர் ரபுல் அலமியின் இந்த கடைசி இந்த முதல் பத்திலே கிடைக்கிற எல்லார் அன்பத்துக்களையும் அல்லாஹ் நிறைவாக நமக்கு கிடைக்கச் செய்திடுவானாக அல்லாஹர் ரபுல்லமின் மனதில் என்னென்ன நாட்டங்கள் தேட்டங்கள் இருக்கிறதோ அது முழுவதையும் அல்லாஹ நிறைவாக நிறைவேற்றி தஞ்சிடுவானாக அல்லாஹர் ரபுல் ஆலமின் காசா மக்களுக்கு அதிவிரைவிலே சொந்த நாட்டை தஞ்சிடுவானாக நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் அவர்கள் நோன்பு நோக்க அல்லாஹர் ரபுல்லாலமின் அருள் புரிவானாக என்று கூறி தலைப்பு இறை தியானமே நிறை தியானம் விக்கரை பற்றி அல்லாஹர் அபுல்லாலமின் துவாவை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் விக்கிரர்களையும் இணைத்துத்தான் பேசுகிறான் ஒரு பக்கம் அல்லாஹவை நெருங்குவதற்கான வழிகளில் துவா மற்றொரு பக்கம் அதுக்கார்கள் ஆனால் இந்த உம்மத்துக்கள் இன்றைக்கு விக்கருகளை விட்டுவிட்டது றைக்கு யூ வந்ததோ ஹூஹூ போய்விட்டது என்று எழுதினார்கள் அல்லாகவை விக்கிர செய்கிற அந்த நிலைப்பாடு என்பது காணாமல் போன அன்புக்குரியவர்களே அல்லாகவை அடைவதற்கான வழி குரானிலே அல்லாக சொல்லுகிறான் பதுக்குருணி அது குருக்கும் என்னை நினைத்தால் தான் நான் உங்களை நினைப்பேன் என்கிறான் அல்ல என்னை நினைக்காமல் உங்களை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறான் அல்லா காரணம் அத்தனையும் அவன் தானே கொடுத்தான் நம்முடைய பெற்றோர்களை நினைத்து பார்க்கிறோம் எதற்காக அதுவும் குறிப்பாக நம்மை விட்டு பிரிந்து விட்டான் இன்னும் கூடுதலாக நினைக்கிறோம் அன்புக்குரியவர்களே நாம் பார்க்காமல் இருக்கிற போது பார்க்கிற போது கூட அவ்வளவு நினப்பு வர்றதில்லை பார்க்காமல் இருக்கிற போது என் தகப்பன் இதை செய்தார்கள் அதை செய்தார்கள் அப்படி உருவாக்கினார்கள் இப்படி உருவாக்கினார்கள் ஆயிரம் பேசுகிறோமே அல்லாஹு ரபுல் ஆலமின் தானே வானம் பூமி சூரியன் சந்திரன் நம் தேவைகள் அவன் நிறைவேற்றி கொடுத்தானே அந்த அல்லாஹுவை நாம் எப்படி நினைக்கிறோம் எவ்வளவு நினைக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு நொடி கூட ரப்பு நம்மை மறப்பதில்லை ஆனால் ஒரு நாள் கூட அவனை நாம் நினைப்பதில்லை அமிருக்குரியவர்களை பார்க்கிறோம் ஒரு நோடி அவன் நம்மை மறந்தால் நம்முடைய நிலை எல்லாம் நமக்கு தேவையான உணவு தேவையான நிம்மதி தேவையான சந்தோஷம் நினைப்பதற்கு நமக்கு முடியவில்லை நாயகன் செல்ல காலத்தில் நடந்த சில நிகழ்வுகள் பிறகு ஒரு பத்து விக்கிர்கள் வழமையிலே அதை கைகொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களோடு சில திக்ருகள் அதன் விளக்கங்களையும் உங்களிடத்திலே சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் பெருமானாரின் காலத்திலே ஒரு சகாபி இருந்தார் அவருக்கு பெயர் துல் பிஜா திரண்டு சொந்தக்காரர் துன்யாவின் மீது மோகமில்லாதவர் இரண்டு ஆடைகளை உடுத்தி இருப்பார் எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ் அல்லா அல்லா அல்லாஹ் என்று திக்ரிலேயே இருப்பார் பள்ளிவாசலுக்கு உள்ளே நுழைகிற நுழைவாயிலில் அமர்ந்து கொண்டு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் உமரடியல்லா நாயகமே இவருக்கு என்னானது எப்பொழுது பார்த்தாலும் பள்ளியின் நிலையை பிடித்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார் நாயகமேஜு அவர் என்ன பைத்தியம்மா உமரடியல்லா கேட்கிறார்கள் அல்லாஹ் வலிம செல்லம் சொன்னார்கள் அவனின் விஷயத்தில் உமரை நீங்கள் தலையிட வேண்டாம் அவருக்கும் அண்ணாவுக்கும் உள்ள நெருக்கத்தில் உமரை நீங்கள் தலையிட வேண்டாம் காலங்கள் ஓடுகிறது பெருமானா செல்லவ செல்லத்தினுடைய மடியில் வப்பாத்தாகிறார் அப்துல்லாஹி பெருமானாரின் மடியில் படுத்துக்கொண்டு திக்ரோடு வப்பாத்தாகிறார் பெருமனா செல்லாஹ் வளைவ செல்லம் தானே இறங்கி அடக்குகிறார்கள் இறங்கி அடக்குதல் அவ்வளவு சாமானியமான காரியம் இல்லை நாலு பேருக்கு தான் செஞ்சிருக்கிறாங்க அதிலே ஒன்று அப்துல்லாஹிதை பெருமானார் இறங்கி அடக்கிவிட்டு மேலே ஏறலாம் என்று நினைக்கிற போது மேலிருந்து ரெண்டு கண்ணீர் துளி யார் என்று பார்த்தால் அந்த உமர்வழி எல்லாகு தேடா எந்த உமர் இவர் பைத்தியம் என்று சொன்னாரோ அந்த உமர்வழி எல்லாகு தேடா நாயகமே இந்த ஜனாதாவாக நான் இருந்தால் நன்றாக இருக்குமே நீங்களே தொலை வைத்து நீங்களே இறங்கி அடக்குகிற வாக்கியம் பெற்றிருப்பேன் சூழலே அந்த திக்கு பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் அல்லாஹினுடைய நினைப்பு யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ உள்ளத்தில் அல்லாஹ் இருக்கிறானோ பஞ்சபூதங்கள் அவர்களுக்கு சொந்தமாகும் சகாபாக்களிலே ஒரு சகாபி உள்ளம் முழுக்க ரப்புனாரியல்லாத்தாரா நம்ம உள்ளத்துக்குள்ள எல்லாம் ரப்பு இருக்கிறானா தொழுகையில் தான் இருக்கிறோம் ஆனா அது உள்ளமெல்லாம் வெளியில் இருக்கிறது சகாபாக்கள் எப்பொழுதும் வெளியில் இருப்பார்களா உள்ளமெல்லாம் பள்ளியில் இருக்குமா வெளியில் தான் கடை வீதியில் இருப்பார்கள் உள்ளமெல்லாம் பள்ளிக்குள் இருக்கும் நாம பள்ளிக்காஞ்சக்குள்ளதான் இருப்போம் உள்ளமெல்லாம் செருப்பு போட்டனே இருக்குமா இருக்காதா புது சுவை போட்டு வந்தனே வச்சுருப்பாங்களா இல்லையா உள்ளமெல்லாம் வெளியில் கடையை பூட்டமாக இல்லையா சாவியை தொழுந்துக்கிட்டே ஒருத்தர் சாவியை தேடுறது பில்லா அப்போ உள்ளமெல்லாம் எங்கே இருக்கிறது அன்பிற்குரியவர்களை என்னை பார்க்கிறோம் பெருமார் எல்லா சகாபாக்களையும் பார்த்து சொன்னார்கள் ஒருவர் உள்ளே வருவார் அவர் சொல்ல வசிந்தார் இத கேட்ட அறிவாளி அபுமுறையார் அடியல்லாத்தால ரகசியமா அப்படி வெளியே போயிட்டு திருக்க உள்ள வருந்துட்டு சில பேர் அதெல்லாம் செய்வோங்கள நம்ம பெருமணர் சொன்னார்கள் உள்ளே இருந்துவிட்டு சென்றவரை சொல்லவில்லை புதிதாக ஒருவர் உள்ளே வருவார் என்றால் அதை விட ஆச்சரியமான செய்தி என்ன இருக்க யார் என்று பார்க்கிறார்கள் பிலாணி பின்னா பாந்து சொல்ற பிலாலுக்கு பேர் இவங்க பிலானி பின்னார் உள்ளே வருகிறார்கள் அழிவு செல்லப்படுவார்கள் என்ன உங்கள் உள்ளத்தில் எனக்கு இடம் இருக்கிறதான்னு கேட்டல்லா கேக்கிறாங்க உங்கள் உள்ளத்தில் எனக்கு இடம் இருக்கிறதா சற்றின் சொல்லிட்டார் வல்லாகி ரசவன் மீது ஆணையாக என் உள்ளத்தில் உங்களுக்கு இடம் இல்லை காரணம் என் உள்ளம் முழுக்க நீங்கள் அல்லாகுவை நிரப்பியதால் உங்களை வைக்க இடமில்லை உள்ளம் என்ன சாதாரணமான கிணதா பாசம் நேசம் நல்ல குணம் என்று அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு பொறாமை குரோதம் விரோதம் எதிர்ப்பு பகைமை அப்பா இந்த கடலுக்குள்ளே இது முழுவதும் நான் ரப்பி நிரப்பிய ஒரு மனிதரை பார்க்கிறேன் என்றால் இதை இந்த பிலாது குணம் என்றார்களே பெருமாள் உள்ளத்தில் அல்லாகவே நிறுத்துதல் இறங்கவே இல்லையே அல்ல அல்லா என்று சொல்லுகிறோம் அந்த அம்மா உள்ளத்தில் இறங்கியதா அன்பிற்குரியவர்களே உள்ளத்தில் அல்லாகவே வைக்கிற வழிகளை தேடினோமா இன்னும் அதற்குள் நுழையவே இல்லை இது ஒரு ஆழமான வழி இந்த வழிக்குள்ளே ஒருவன் உள்ளே நுழைந்து பஞ்சபூதங்கள் அவனுக்கு கட்டுப்படும் உமரலி அல்லாவுக்கு பஞ்சபூதம் கட்டுப்பட்டதே அறிகழி அல்லாவுக்கு பஞ்சபூதம் கட்டுப்பட்டதே காரணம் உள்ளம் முழுக்க அல்லாஹுவை வைக்கிற அந்த திக் என்ற வித்தையை தெரிந்திருந்தார்கள் சிபி ஆரம்ப காலத்தில் நம்மை போன்றவர் சிவிலி போய் அல்லாஹா ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுவார்கள் ஏற்கவில்லை உலகத்தில் யாரும் ஏற்கவில்லை உள்ளம் முழுக்க ரப்பை நிரப்பினார்கள் பயிற்சியை பெற்றார்கள் அதுக்காரர்களுக்கு பயிற்சி இருக்கிறது பயிற்சி இருக்கிறது எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்ற மூச்சுக்களே அல்லாஹ அந்த பயிற்சியை மேற்கொண்டா சிபிலி என்னானது தெரியுமா மரம் கூட சிபிலி இடத்தில் பேசியது சிபிலி போய் களைச்சு போய் உட்கார்கள் ஒரு ஆள் கூட ஈமான் கொள்ளலையே களைச்சு போய் உட்காரும் போது மரம் சொன்னதாம் யா சிபிலி குன் மிசிபி சிவிலியே என்னை போல் இருமூன பில் அஜாக்க அருமீக்கும் பில் அசமா என்னை கல்லால் எரிகிறார்கள் நான் அவரை காயப்படுத்துவதில்லை கல்லை எரிய மேல அப்படி சாஞ்ச காலி பண்ணியிருந்தேன் நான் கல்லில் எறுகிறார்கள் ஆனால் நான் பழத்தைத்தான் பெறுகிறேன் இல்லையா புளியமரத்தில் எரிமா உன்னே புளியமரம் இருக்கிற சைஸுக்கு என் மேலே எறிகிறேன்னு ஒரு சாய்ஸ் ஆச்சுன்னு என்ன அங்கே ஜனாசா தான் ஆனால் அது பழத்தைத்தானே சிவிலி கல்லால் எரிகிறார்கள் நான் பழம் பெறுகிறேன் இதைப்போலவே மக்கள் நீ பேசினால் பேசட்டும் நீ பயனை மட்டும் கொடுத்து கொண்டே இரு என்று மரம் பேசுகிறது என்றால் அவர் செய்த அந்த திக்கரின் வெளிப்பாடு எந்தள்கு பேசுவார்கள் என்று சொன்னார் சிபிலியின் உடலில் இருந்து ரத்தம் சொட்டினால் தலையில ஒரு கல்லு எரிஞ்சிட்டான் தலையில அடிபட்டு ரத்தம் வருகிறது ரத்தம் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னதான் அதுவும் கொஞ்சம் மிகைப்புப்படுத்தியே எழுதுகிறார்கள் முழுவதும் அல்லாஹோடு தன்னை ஐக்கியப்படுத்தி இருந்தார் திக்ரிலே ஐக்கியப்படுத்தி இருந்தார் இன்னைக்கு இந்த உமத்துக்கு திக்ரு என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு சூழலில் இந்த உம் வளர்ந்து கொண்டிருக்கிறது சின்ன பசங்க அன்புக்குரியவர்களே அபு குரே அல்லாவிடத்தில் ஒரு தஸ்மீக் இருந்தது அந்த தஸ்மீகினுடைய மணிகள் மொத்தம் ஆயிரம் ஆயிரம் தஸ்பீகளை கொண்ட மணி பார்த்திருக்க அன்புக்குரியவர்களே நூறுக்கே வேலை இல்லை அதிருத்து ஆயிரத்தை வச்சு என்ன செய்ய கேட்பது தெரிகிறது தினமும் அந்த ஆயிரம் தத்மீகை ஓதாமல் அவர்கள் உறங்குவதில்லை வரலாறுகளை பார்க்கார்களில் மிக முக்கியமான நமக்கு அறிமுகமான ஒரு பத்து திக்க உங்களோடு நண்பகிற போகிறேன் அதனுடைய பவர் என்ன காலத்தில் இருந்து ரசும்ல்லது அடர்த்தரே வார்த்தை சொர்க்கு அழைத்து சென்றோம் அந்த வார்த்தையை சொல்லவில்லை என்றால் அவளுக்கு நரகம் ஒரு நாவில் இருந்து வருகிற நாவில் ஒரு வார்த்தை அவர் உலகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வார்த்தைகளை பேசுகிறோம் என்று சொல்லிவிட்டால் அவன் சொர்க்கவாசி அதை சொல்லவில்லை என்றால் அவன் மரகவாசி அப்ப அதனுடைய அட்டி அமைச்சிருக்கிற மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது அல்ல ஒரு புள்ளி தாவுக்கு ரெண்டு புள்ளி சாவுக்கு மூணு புள்ளி இருக்காது மீதும் மீதும் ஒரு புள்ளி கூட விழுந்துவிடக் கூடாது என்று துள்ளி இல்லாத எழுத்துக்களில் அந்த பிரேமை அல்லா செய்திருக்கிறேன் வைக்கலாம் அல்ல அந்த டெப்த் அப்படி அழகா வச்சிருக்கிறான் இந்த லாயிலாக இல்லல்ல அவண்ணு ஒன்பது திருநாமங்களை பண்ற மாதிரி அல்லாஹ் பிரபு ஆலமின் காரணம் அவன் தான் அலி உலகத்திற்கு கல்வியை கொடுத்தவன் அமர்ந்தானே அவன் வைத்திருக்கிறான் திருநாமங்களையும் என்பது அல்லாஹுவின் திருநாமன் அதை கொண்டு போய் உள்ள நுழைச்சிடலாம் வணங்குவதற்கு தகுதியானவன் அனைத்தவர் யாரும் கிடையாது ஒரு மனு வாழ்நாள ஒரு நேரத்துக்கு சாப்பிடுது ஒரு நேரத்துக்கு அஞ்சு டன்னு சாப்பிடுவான் நம்மளுக்கு அஞ்சு டன்னு அரிசியை கொடுத்த நூறு வயசுக்கு சாப்பிடுவான் அத்தனைக்கு உலக சக்கரவர்த்தி சுலைமா நடிகை செலாம் கடலோரமாக செல்கிறார்கள் எறும்பு ஒன்று கோதுமையை உருட்டி கொண்டு செல்கிறது எறும்பு எப்பொழுதுமே தன்னை விட பெருசத்தான் தூக்கும் மனுஷன் எப்பயுமே தன்னை விட சிறுசைத்தான் தூக்குமா இல்லையா அந்த பத்து கிலோ தூக்கும் போதே முதல் நேரம் வந்து ஒரு காலம் இருந்துச்சு நூறு கிலோ மூட்டை சாதாரணமா தூக்கி அவங்க வச்சுட்டு இருந்தாங்க இப்ப இருபத்தஞ்சு கிலோ தூக்குறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கான் அதனால இப்ப சிப்போம் சொன்னாவே இருபத்தஞ்சு ஆயிடுச்சு நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிப்போன்னு சொன்னா நூறு தான் இருபத்தஞ்செலாம் கிடையாது இப்ப இந்த எறும்பு அந்த கோதுமையை உருட்டி கொண்டு செல்கிறது ஒரு தேரை கடலோரம் அந்த தேரையின் மீது இது பயணமாகிறது அந்த கோதுமையோடு அந்த தேரை ஒரு பாறைக்கு செல்கிறது அங்கே ஒரு புழு இருக்கிறது அதற்கு கொடுக்கிறது சுலைமான் நிலையத்தில் கண்டப்ப என்னடா உன் நாடகம் என்னடா உன் நாடகம் எங்கோ இருக்கிற கோதுமை அந்த புழுவுக்கு எப்படி எல்லாம் பாஸ் ஆகிறது நாம அப்படிதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கா இல்லையா அரிசி எங்கே விளையுதுன்னு யாருக்கா தெரியுமா எங்கோ விளையுது யாரோ செஞ்சு அங்கிருந்து பாஸ் ஆகி லாரி வழியாக வந்து ஏதோ ஒரு மில்லுக்கு சென்று அது அங்கே அரிசியாக மாற்றப்பட்டு ஏதோ ஒரு கடைக்கு வந்து அந்த கடையிலிருந்து இன்னொரு கடைக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எவ்வளவு வேலை என்னடா உன் நாடகம் அல்ல சொன்னான் ஒமாம் தாபத்தின் பிள்ளை குஹ் எந்த புழுவை படைப்பதாக இருந்தாலும் அதற்குரிய உணவை படைத்து விட்டுத்தான் நான் படிக்கிறேன் பங்கு வைப்பவனும் அவனைத்தவர் யாரும் கிடையாது யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அவனுக்கு கரெக்டா தெரியும் பங்கு வைப்பவள் அவன்ட சமீத இல்லல்லா நாம் அதுவா கேக்கிறோமா இல்லையா ஐக்கிய பேசிட்டே இருப்பார் என்ன வேண்டாலும் பேசிக்கலாம் அன்புக்குரியவர்களே ஆனா நல்லா கிரபுள் ஆளுமை ஒரே நேரத்திலே கோடி பேர் கேட்டாலும் அத்தனை கேட்கிற ஆற்றல் அத்தனை பேர்களுக்கு பதில் சொல்லுகிற ஆற்றல் கரூர் ஆளுமையுக்கும் ஒரு தடவை லாயிலாக இல்லல்லா சொன்னார் அவர் சொல்பவாசி சரீப்பில திருமதி சரீப்பில பல்வேறு கிரணங்களிலே ஒரு அடி பிரதிவாதம் திடீர் என்று பெருமானாரை காணவில்லை சாபாக்களுக்கு பதட்டம் மக்காவினுடைய நிலை பெருமான செல்லாக ஒளிவ செல்லத்தை காணவில்லை போய் பெருமான செல்லல்லா வளைவு செல்லத்தை காணவில்லை எல்லா தேடி போயிட்டு இருக்கிறாங்க சூழலை காணலையே காணலையே எங்க போயிட்டாங்க எதிரிகள் யாராவது பெருமானாருக்கு விட்டார்களோ என்று பல்வேறு பதட்டங்கள் இந்த நேரத்தில் ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துக்குள்ளே நுழைவதற்கு அபுகுரை வழி செய்கிறார் அபுகுரைலா அந்த தண்ணீர் போகிற வழியின் வழியாக சென்று பார்த்தால் அங்கே பெருமானார் அமர்ந்திருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால் பெருமானார் திக்ரு செய்து கொண்டிருக்கிறார்கள் பெருமனார் சொன்னார்கள் யார் இந்த கனிமாவை சொல்லுகிறாரோ அவர் சொர்க்கவாசி ரசூலை இதை நான் எல்லாத்தையும் சொல்லட்டுமா பெருமனார் செல்லல்லா பதிவு செல்லும் தன் பொருள் ஒன்றை கையிலே கொடுத்து இது என் பொருள் தான் என்று நீங்கள் சாந்தியாக சொல்லி கனிமா சொன்னவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லிவிடுங்கள் அபுகுரைதா நேர அபுகுரை அழியல்லா தலை போகிறாங்க பெருமனார் கொடுத்த பொருளோடு போறாங்க முதல் முதலில் சந்தித்தது உம்மர் அழி இல்லாதவை சந்திச்ச ஒண்ணு உமர்த்து சொன்னாங்க பொருள் பார்த்தீரா கடிமா சொன்னவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறதா அப்டி இல்ல கீழே விழுந்து அடிபட்டு ஓடி வந்து ரசூல் அட்டத ஓடி வர்றாங்க நீங்க தான் சொன்னீங்க அடிச்சு திருப்பி விட்டார் பின்னாடியே உமரலி எல்லாம் வர்ற ஏன் உமரையை அடித்தீர்கள் ரசூலே கடிமாவின் பவர் இது என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் மக்கள் இதையே நம்பி அமல் செய்யாமல் விட்டு வள்ளியா செல்வ உக்காந்து அல்லது மட்டும் சொன்னா போதும் என்று ஒருவரும் அமல் செய்ய மாட்டார்கள் நாயகனே அதனால் இதை வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லா செல்ல வலிவர் செல்வம் ஒமர் சொன்னதை தோன்று நடந்து கொள்ளுங்கள் அபுகுரைரா என்றார்களே இந்த களிமாவின் பவர் சொர்க்கத்தை தீர்மானிக்கும் அது மட்டும் இல்லை இந்த லாயில் அகை இல்லல்லாவை எப்படி வெற்றினாலும் அது திக்கிறோம் லாயில் திக்கிறதா இல்லல்லாண்டால திக்கிறதா அல்லாண்டால திக்கிறதா சிக்கருதான் இந்த உண்மைத்து மறந்துகிட்டே வருது இரண்டாவதாக லாகோலவராக எல்லாத்துக்கும் தெரியும் இந்த விக்கர் ஆனா இது எங்க இருந்து வந்தது தெரியுமா உலகத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்கு ஆயிரம் நபிமார்கள் எங்களுக்கு எந்த ஆற்றல் எந்த சக்தி எந்த வலிமை எந்த வல்லமை எதுவுமே எங்களுக்கு இல்லை எல்லாம் நீ கொடுத்தது தான் சொன்னாங்க அரசுக்கு கீழ் அல்லாஹ ரபுல்களை என்ன பெருமன சொன்னாங்க நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது குறைந்தது கவலை என்றார்கள் கவலை இப்ப தொண்ணூத்தி ஒன்பது நோய்களுக்கான நிவாரணத்தை அல்லாஹ் இதை வைத்திருக்கிறார் அரபுகள் இயற்கையில் அழகானவர்கள் அந்த அரபுகளிலேயே பேரழகு படைத்தனர் ஜரீர்பின் அப்துல்லா அவருக்கு எதுனால கவலை தெரியுமா நிறைய பேர் என்னை கட்டிக்க சொல்றாங்கிற சூழல் ரொம்ப கவலையா நம்ம மாதிரி நிறைய பேர் என்னை மனமுடித்துக் கொள்ளுங்கள் மனமுடித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார்கள் யாரை முடிப்பது என்று தெரியவில்லை குழப்பமாக இருக்கிறது சூழல் அல்லாஹோலே சில சொன்னாங்க தீர்ந்துவிடும் ஓதுகிறார் குழப்பம் நீங்கியது ரசூல் செல்லா கொலைவச்சலம் இடத்தில் இந்த பெண்ணை நான் மனமுடிக்க ஆசைப்படுகிறேன் நாயகனே பெருமன சலல்லா கொலைவச்சல மனமுடித்து வைத்த வரலாறுகள் உண்டு குழப்பங்களை நீக்குகிற பிரச்சனைகளை தீர்க்கிற அருமருந்தாக அல்லாஹோ கோவத்தை கொடுத்திருக்கிறானே நம்ம கடையில் உட்காந்து ஓதத்துக்கு எவ்வளவு நேராக போகுது ஆனால் இதை ஓதக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் நம்ம இருக்கிறோம் என்பதை எதிர்பார்க்கப்பட்டு மூன்றாவது ஒரு திக்ரு இருக்கு அற்புதமான கண்டிப்பாக கொடுத்து விடுவான் அந்த திக்கர் என்னும் என்ற இந்த திக்ரு இருக்கிறதே பதிர்போர்க்களத்தில் வெற்றியை தீர்மானித்த நிற்கிறது பெருமனார் செல்லமன்னவர்கள் கூடாரத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் பெருமான பேர் ரசூலின் கூடாரத்திற்குள்ளே ரசூல் இருக்கிறார்கள் சுற்றிலும் முன்னூத்தி பதிமூன்று சகாபாக்கள் ஆனால் அந்த கூடாரத்தை பாதுகாக்கிற பொறுப்பு ஒரே ஒரு சகாபின் மாவீரன் ல்லா மட்டும் தான் ரசூலை பாதுகாத்தார்கள் அதனால அநிரவி சொல்லுவாங்க உலகத்திலேயே அபூபக்கரை போன்று வீரனை நான் கண்டது இல்லை ரசூலை அல்லாஹ் ஒப்படைத்தது அபூபக்கரை நம்பி மட்டும் தான் உலக தலைவர் யாரை நம்பியும் அல்லாஹ் ஒப்படைக்கவில்லை அல்லாஹு அசிமுக மின்னாசு நானே பாதுகாக்கிறேன் என்று சொன்ன அல்லாஹ் அபூபக்கரவி அல்லா இடத்திலே தான் ரசூலை கொடுத்தார் கூடலார்கள் இறங்கிவிட்டார்கள் அழைக்கிறேன் ரசூலே முன்னூத்தி பதிமூணு பேர் இருக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அந்த எதிரியில ஆயிரம் பேர் இருக்கிறார் ஒரே ஒரு மலைக்கு ரேச ரெட்டையை வைத்து அழுத்தினால் ஆயிரம் பேரும் இறந்து போய்விடுவான் ஜிப்ராஹிம் அலிகலாம் நிறைய ஊர்களை தலையில கவுத்திருக்கிறார்கள் எத்தனைகளை ஒரு புரட்டுவாங்க சாதாரணி உயரம் கொண்டவர்கள் பாறைகளை உதைத்து விளையாடுவார்கள் அந்த அல்லாஹல்லித்தான் ஜிப்ரஹிமின் ரெக்கையால் அப்ப ஒரு ஜிப்ரஹி போதும் ஆனா அல்லாஹ் ரபுல்லையோ யாக்கையோங்கிறதுக்குனால ஒருத்துகளை இந்த ஆயிரம் பேரை அழிக்க நான் அனுப்புகிறேன் ரசூல் மீண்டும் அந்த கூடாரத்துக்குள்ள யாக ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் திவராயில் இறங்கிட்டாங்க அல்லாக்கு சொல்லி அனுப்பினான் மூவாயிரம் பேர்களை அனுப்புகிறானா அல்லா ஆயிரம் பேரத்தை அழிக்க மூவாயிரம் வழக்குகள் பெருமானாருக்கு நிம்மதி இல்ல யூ யாக்கையும் அல்லாஹ் சொல்லுவான் ஐயாயிரம் வழக்குகளை அனுப்பிட்டுவான் அடுத்து சொல்லிட்டு சொல்ல சொன்னாங்க இந்த முன்னூத்தி பதிமூன்று இறந்து விட்டார் உன்னை அல்லாது என்று சொல்ல பூமியில் ஆள் இருக்காது என்ன செய்ய போகிறாய் இருக்கையும் நல்லாக ரமா அல்லாவே களத்தில் இறங்க ரெடியாக இறக்கிய வார்த்தை பவர்ஃபுல் வார்த்தை பெருமனா செல்லவர் செல்லும் இந்த உங்கத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு ஒரு பதினோரு தடவை ஒரு அல்லது ஒரு நூறு தடவை இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம்னா அழுவிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் நாலாவதாக நாலாங்க அளிமா நாலாங்கலிமாவே நிறைய பேருக்கு தெரியாது மூணாங்கழிமா வரைக்கும் அடி தள்ளுவார் நாலாங்களிமா வந்தோன்னு இல்லையா பயன் சிரிக்கிறான் களிமா சொல்லி பார்க்கறான் சில அறிவாயத்துக்கு நான்காம் கனிமாவின் உடைய இதை ஓதுகிறாரோ காபத்துள்ளாவை காட்டாமல் அல்லாஹ் ஓதிட்டை நாளை ஓதட்டும் நிச்சயமாக சத்தியமாக சொன்னாங்க நூறு தடவை ஒரு மனிதன் இதை ஓதினால் அவனுடைய பாவம் கடலின் நுரை அளவு இருந்தாலும் கடல் நுரை அவ்வளவு இருக்கும் ஒரு வாதில் அள்ளி பெறலாம் அந்த நீக்கப்படுகிறது எதப்படுகிறது அழிக்கப்படுகிறது என்றார்கள்ுடைய தொடர்பை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே தினமும் ஒரு இல்லையா ஒரு பதினோரு தடவை தடவை அஞ்சாவதாக மூணாங்கலிமா எல்லாம் சேர்ந்தது தான் மூணாங்கலிமா சுபான் அல்ல அக்திருந்தா இல்லையா இதுதான் சொன்னும்பஹான் அல்லா என்பது நாளை மருமையிலே மீசானே நிரப்பிவிடும் அந்த வானம் பூமி இரண்டுக்கு மத்தியில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் அது நிரப்பிவிடும் என்ன தாண்டி தன் அன்பு மகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் முதல்ல வீட்டுக்கு தான் போகும் ஊருக்கு இல்லையா ரணித்துல போய்டுவா நிறைய அடிமை பெண்கள் நிறைய அடிமைகள் இருக்கிறார்கள் எங்க வீட்டுக்கு ஒருத்தர் அமைச்சல் எல்லாமே கையெல்லாம் காப்பாக இருக்கிறது என் கணவர் சொல்லி அனுப்பினார் பெருமனார் சலல்லா வளைவசலம் அவர்கள் அம்மா உடல் வலிக்கிறதா கை வலிக்கிறதா பெருமானார் இடத்திலே ஆம் பாப்பா என்று சொல்லுகிற போது அன்பு மகையில் சொல்லுகிற போது பெருமனார் சலல்லா வளைவர் செலம் சொல்லிக் கொடுத்த தஸ்மீகு தான் இது சுமான் அல்லா முப்பத்தி மூன்று முறை நம் கையில் கோயத்தூர்ல அந்த நூல் ரொம்ப வேகமா வித்துக்கொண்டிருக்கிறது இந்த கையில யார் வலது கையில ஓதுகிறார்களோ அவர்களுக்கு வரலாறு பேசுகிறது ஆனா அந்த கஸ்மி நம்முடைய சுடுகல அசர்ல சொல்லப்படுகிறதே அன்பிற்குரியவர்களை இந்த கஸ்மீகை மூன்றாம் கடிமாக எவ்வளவு தூரம் நாம் ஓதி இருக்கிறோம் ஆறாவதாக லாயிலாக இல்ல அணுகானுக்கு இன்னி கூட்டுமின ஒருத்தரு ஓதிக்கொண்டே வந்தார் அவருக்கு அல்லாத வறுமையை நீக்குகிறான் கஷ்டமில்லாத வாழ்க்கையை தருகிறான் மீன் வைத்துக்குள்ளே சென்ற போது இல்லையா வரலாறு நீண்ட வரலாறு அல்லாட்டை கோச்சு போயிட்டாங்க அந்த சமூகத்தை விருந்து சென்றார்கள் இவங்க மலைக்கு போயிட்டாங்க விருந்துட்டு போயிட்டாங்க அந்த சமூகம் எல்லாம் விசலாத்துக்கு வந்தாங்க அவங்க திருப்பி தௌபா செய்து விட்டார்கள் அது தெரியல ஆனால் அந்த சமூகத்தின் மீது கோபம் கடும் கோபம் என்ன சொல்லி கேட்கலையே போனாங்க மீன் விழுங்கியது நாற்பது நாள் மீன் வைத்துக்குள்ளே இந்த வார்த்தை மீன் வைத்துக்குள்ள ஒரு ஆள் இருக்கான எவ்வளோ கஷ்டமா இருக்குங்க மீன் வைத்துக்குள்ள அப்ப எவ்வளோ கஷ்டம் அவ்வளவு கஷ்டத்தையும் இந்த லாக உலவாகுவத்தை இந்த லாயிலாக இல்லா அந்த சுபகணத்தை இன்னி குத்துவினம் வாலுமீன் நீக்கியது என்றால் அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்தாலும் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அளவிற்கு ஒருவருக்கு கஷ்டம் இருந்தாலும் நெருக்கடிகள் அத்தனை நெருக்கடிகளிலும் இந்த கடிமா அதிலும் குறிப்பாக மல்புலாசுகள் அல்லாம சுயூக்கி எழுதுவார்கள் குழந்தை இல்லாதவர்கள் இந்த சுகானக்கு இன்னி குத்து அல்லாஹரபு குழந்தையை கொடுக்காமல் இருக்கப்படுகிறவர்களுக்கு அல்லாஹரின் தருகிறான் எவ்வளவு வார்த்தைகள் எவ்வளவு வார்த்தைகள் பெருமனா செல் அல்லா சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு இந்த சமூகம் அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏழாவதாக ஒரு வார்த்தை இருக்கிறது அழிகல் தாகுத்த பெருமனார் செல்ல சொல்லி கொடுத்த வார்த்தை இதே பாத்திமார் அழிகல் தாகுத்திலே பெருமானார் இடத்திலே போய் கேட்கிறார்கள் யாரையாவது அனுப்பிச்சு விடுங்க எனது ஏதாவது காசு பணம் கொடுங்க பஹக்கமா வந்து கும்மிஞ்சு கிடக்கு பஹ்ரை பெருமானார் அள்ளி கொடுத்தாங்க ரசூலின் வீட்டுக்குள்ள ஒரு பேரித்தங் கொட்டை அளவுக்கு கூட பொருள் போகவில்லை வீட்டுக்கு வெளியே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் அதில் இம்மா புகாரி எழுதுகிறார்கள் யாருக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போங்கன்னு ரசூல்லா பஹ்ரைனில் இருந்து வந்த பொருளை அந்த அப்பாசரடி எல்லாம் வந்து ரசூலை நீங்களே கொஞ்சம் தூக்கி விடுங்கன்னு கேட்டிருக்குறேன் நல்லா எடுத்து சாப்பிடுறதே எடுத்து வச்சுட்டு இல்லையா சாதி காட்சியார் மாதிரி இருப்பார் நீங்களே கொஞ்சம் தூக்கி விடுங்க அப்படின்னு ரசூல்லாட்ட கேட்டால் ரசூல் சல்லாலே சில என்ன செஞ்சாங்க அந்த வேலைலாம் வேணாம் முடிஞ்சதை தூக்கிட்டு போங்க ஒரு கையை கீழே போட்டு திரும்பி தூக்கி பார்ப்பாங்க அப்புறம் திரும்பி கொஞ்சம் தீக்கி போட்டு திரும்பி தூக்கி பார்ப்பேன் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூக்கிட்டு போனாங்க ரசூலில் பார்த்து சிரிக்கிறாங்க இவ்வளவு ஆசையா பெருமனார் சதல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் பஹ்ரைன்லேருந்து வருது பாத்திமாரில் எல்லா போய் கேட்டாங்களா பஹ்ரைன்ல இருந்து வந்திருக்கு எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் பெருமனார் சதல்லாஹு வலைவசெல்லாம் அதை விட சிறந்ததை தரட்டுமா இதை சிறந்ததை தரட்டுமா உன் காரியங்கள் அத்தனைக்கு அல்லாது பொறுப்பேற்றுக் கொள்வானே அதை செல்லக்குமா என்று சொல்லிவிட்டுத்தானே பெருமா நான் சொன்னார்கள் சொல்லி கேட்டுவிட்டால் அல்லாஹ் ஆனந்தம் அடைந்து கொடுக்கிறான் அள்ளி கொடுக்கிறான் பாத்திமா பாத்திமா கொடுக்கல உலக ஆசை வந்து விட்டதா உனக்கு அல்லாவையே தருகிறேன் பாத்தீமா இந்த பொருட்கள் வேண்டாம் சொல்லி கொடுத்தாங்க எட்டாவதாக உம்மத்திற்கு ஒரு தஸ்மீகை சொல்லிக் கொடுக்கிறார்கள் பெருமனார் சரல்லா வடிவ செல்லம் லோகர் துறைக்கு போகிறாங்க மும்சலமாக கஸ்வி ஓதிட்டு உட்காந்துருக்குறாங்க பெருமனார் அப்படியே பார்க்குறாங்க அசர் துறைக்கு போனாலும் அம்மா ஓதிட்டு இருக்கிறாங்க நம் தாய் இல்லையா உங்க செலம்மா வசூலி மனைவி நம் தாய்மார்கள் உமகத்தில் மூங்கு மகரிப்புக்கு போனாலும் ஓதிட்டு உட்காந்துருக்குறாங்க பெருமானார் பார்த்து சிரித்தாங்க இசாமுக்கு போனாலும் ஓதிட்டு உக்காந்துருக்கிறாங்க பொதுவாக பொம்பளை ஆர்வம் வந்தால் மொத்தமாக வரும் போச்சுன்னாலும் முடிஞ்சு கபல் புலிக்கு போயிடும் திரும்பி துணிக்கை நிறுத்த முடியாது தஸ்மி ஓதிக்கொண்டிருக்கிறாயா பெருமானார் கேட்டாங்க ஆவார் சொல்லு காலையிலிருந்து தஸ்மையை ஓதிட்டு இருக்கிற பெருமானார் அம்மா நானும் ஒரு தஸ்மீயை சொல்லித்தரட்டுமா அதை ஒரு தடவை சொன்னால் மழக்குகளால் நன்மையை எழுத முடியாதம்மா சொல்லட்டுமா மழக்குகளால் நன்மையை எழுதி முடிக்க முடியாது ஒரு தடவை சொன்னா சில பேர்கள் இப்படியே எழுதுகிறார்கள் மூவாயிரம் ஆண்டுகள் தஸ்மீக செய்த நன்மை ஒரு ஆள் மூவாயிரம் வருஷம் எவ்வளவு நன்மை இருக்கும் அல்லா வாக்குங்க மட்டுமல்ல கொடுத்த மந்திர சொற்கள் சுபான் அதை களிமாத்திரி என்ன வார்த்தைகள் ஒரு நாளைக்கு ஒரு மூணு போதுமேத வார்த்தைகள் ஒன்பதாவதாக சொல்றதுக்கு லானை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகள் வார்த்தைகள் ரெண்டு வார்த்தைகளை சொல்லட்டுமா சொல்லிவிட்டு சகாபாக்கரிடத்தில் சுபானல்வாகியோ மிகி சுபானிகளில் எழுதுகிறார்கள் இதை யார் சொல்லி வருகிறார்களோ அவர்களுக்கு மூன்று பிரச்சனை ஏற்படாது தோல் சுருக்கம் வராது கண் பார்வை குறையாது முழங்கால் வழி வராது இந்த மூன்றுக்குமான மாமருந்து சுபாணல்லி சுபாணல் என்று முன்னோர்கள் நமக்கு அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அற்புதமான மந்திர பத்தாவதாக சொல்லிட்ட அவலையை கவலையை நீக்குகிறான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையிலே கவலை தானே பெரும் பிரச்சனை எங்கும் கவலை கவலையை நீக்கி ரசூசுலாய் ரிசுக்கை யாரு வாடிக்கையாளர்கள் எல்லாத்தையும் எடுத்து அம்படியும் குப்பையில போட்டு பேசாம போயிடுவான் அடுத்து ஒருத்த வருவான் பார்க்கவே மாட்டான்னு பார்த்துட்டு இதை எடுத்துக்கூடாது எடுத்துக்கூடன்னு வாங்கி போயிடுவான் மின் ஹைசுலாய் அத்தசி அறியாத புறத்திலிருந்து நான் அனுப்புவேன் அதற்கு காரணம் வந்து கஷ்டத்திலும் அவர்கள் விடவில்லை நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் திக்ருதான் அரசியல் ஒலையில போடும் போது சுவை பார்க்க வேண்டியது சமைக்க வேண்டியது நான் இன்றைக்கு முருங்கு காசுக்கோகிறேன் அப்படின்னு போட்டு ஊருக்கே காட்டிட்டு அம்மாவுக்கு காட்டி அங்கே காட்டி இங்கே காட்டி இல்லையா அதுக்கு வெளிநாட்டு வாழ் பிள்ளைகள் இருக்கிறாங்களே மாஷால்லா இன்றைக்கு அந்த விக்கிரெல்லாம் காணாமல் போட அந்த தாய் சொல்ல வேண்டும் இல்லையா அம்மா விக்ரோடு சமைக்க சொல்ல வேண்டும் தின்னு இசரி பிள்ளைகளெல்லாம் தன்னுடைய முறியீடுகள்லாம் கூட்டிட்டு போறாரு கடுமையான கஷ்டம் ரெண்டு மூணு நாள் ஆச்சு சாப்பிட்டு எல்லாம் படுத்து கிடக்குறாங்க சாப்பாடு கிடைக்குமா இல்லையா படுத்துருக்கிறாங்க அப்ப எல்லாம் முறீதுகள் தூங்கிட்டு இருக்கிறாங்க இவரு உட்காந்து சுமான அலுவந்த கடும் பசியில் கடும் கஷ்டத்தில் ஒரு ஆள் தவழ்ந்து வந்தாண்ணா நடந்து கூட அவரில் முடியல ஏன்னா ரெண்டு மூணு நாள் சாப்பிடல தவழ்ந்து வந்து என்ன அல்கம்பரிய இல்ல சொல்றீங்க அல்கந்திரலா சொல்றதுக்கு என்ன சாத்தமான என்ன அல்கந்திர சொல்லுங்க ஏன்னா எல்லாம் என்ன ஆக போறோம் கொஞ்சம் திண்ணு வரலாறே சொல்லுகிற கடும் கஷ்டம் பிடிச்சதுனால ஒரு நாள் கஷ்டம் இல்லை நம்ம யோசிச்சு நாலு நாள் கஷ்டம் இந்த ஒரு கொரோனா கஷ்டம் ஆண்டுகள் கடும் கஷ்டம் ஐயோ மலகத்துல பேட்டி கேட்டாங்கன்னா அதுக்கு பிறகு இருபத்தி எட்டு வருஷம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க பதினாலு ஆண்டுகள் கஷ்டம் இருபத்தி ஆண்டுகள் சந்தோஷம் அப்ப அய்யுமலிகை சிலாத்துல பேட்டி கேட்டாங்கன்னா அதைத்தான் தின்னும் சொல்றாங்க ஐயோமலிகை போய் ஐயோ கஷ்டத்துல அல்லாவுக்கும் உட்கும் நெருக்க அதிகமா இருந்தா அல்லது இருபத்தெட்டு வருஷமா நிம்மதியாக இருந்தீங்களே சந்தோஷமா அப்போ அல்லாவுக்கும் உங்களுக்கும் நெருக்க அதிகமாக இருந்துச்சா ஐயோடைய சில சொன்னாங்களா 14 பதினாலு வருஷம் கஷ்டத்தில் இருக்கும்போது காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை அல்லாஹே ஐயுவே எப்படி இருக்கிறாய் என்று கேட்டான் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை குரான் பேசுகிறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் உனக்கு தெரியாதா அந்த அரகம் ஒவ்வொரு நாளும் பதினாலு ஆண்டுகள் தொடர்ந்து ரொம்ப கேட்டேன் ஆனால் ஆரோக்கியம் கிடைத்து இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஒரு முறை கூட அல்லாஹ் எப்படி இருக்கிறாய் அறிவு கேட்கவில்லை ஒரு முறை கூட கேட்கவில்லை கஷ்டத்தில் இன்னொன்னே சொல்கிறார்கள் கஷ்டத்தில் எடுக்கிற திக்குருக்கு பவர் அதிகம் ஒருத்தர் கஷ்டம் பொருளாதார கஷ்டம் குடும்ப கஷ்டம் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை இந்த திக்குறில் அல்லாஹ் வைத்துல் ஹம்தை கட்டுகிறான் இந்த அல்லாவுக்கும் நமக்குமான நெருக்கத்தை ஏற்படுத்திவிடும் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹூ அக்பர் அல்லாஹினுடைய ஹைபத் அல்லாஹுவினுடைய பயத்தை அல்லாஹுடைய நெருக்கத்தை அத்தனைக்கும் காரணம் திக்கர் இந்த திக்ரை கையாளுகிற நன்மக்கராக அல்லாஹர் நம் அனைவரையும் ஆக்கியள்வானாக இன்றைய நிகழ்வு அன்பிற்குரியவர்களே டிப்ஸ் வறுமை நீங்குவதற்கு வல்லல் நபி ஒரு அழகான வழியை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்ற வார்த்தையை ஒரு மட்டுப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கிறான் இத தொடர்ந்து ஓண்டிருப்பவர்களுக்கு வறுமை வராது அல்லாத ரபுடாரமே கேட்டதின்படி அமல் செய்கிற டோபிக்கை எனக்கும் உங்களுக்கும் நிகழ்வானாக நண்பர்